நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு மே இருபத்தி எட்டு இந்தியாவோட அஞ்சல் துறை இந்தியாவில் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனத்தோட நூறாவது ஆண்ட சிறப்பிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலையையும் அந்த நிறுவனத்தோட தலைவரோட நூறாவது பிறந்த தின நினைவா இரண்டாயிரத்தி மூணாம் வருஷம் 5 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலையையும் வெளியிட்டாங்க அந்த நிறுவனம் எது அந்த நிறுவன தலைவர் யார் அதுக்கும் மே இருபத்தெட்டுக்கும் என்ன சம்பந்தம் வாங்க இது எல்லாத்தையும் நான் முன்னாடி சொன்ன அஞ்சல் தலைகளை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சாந்தனுராவ் லக்ஷ்மண்ராவ் கிர்லோஸ்கர் அதாவது எஸ் எல் கிர்லோஸ்கர் தான் அந்த நிறுவனத்தோட தலைவர் அவரோட பிறந்த தினம்தான் இன்னைக்கு மே இருபத்தி எட்டு ஆயிரத்தி வருஷம் பிறந்த எஸ் எல் அப்போ பெரிய தொழில் நிறுவனத்தோட தலைவராக இருந்த லக்ஷ்மண்ராவ் கிர்லோஸ்கரோட மகன் எஸ் கிரலோஸ்கரோட தந்தை கர்நாடகாவில பெல்காம் நகரத்துல ஒரு சின்ன சைக்கிள் ரிப்பேர் செய்யற கடைய வச்சு நடத்திட்டு இருந்தார் ஆனால் அவர் விவசாயத்துக்கு ரொம்ப அவசியமா தேவைப்பட்ட கலப்பை அதாவது இரும்பு கலப்பை செய்யணும் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான ஒரு கம்பெனியை தொடங்கினார் இதுக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் அப்படிங்குற நிறுவனத்தை தொடங்கினாரு லக்ஷ்மண் ராவ் கிர்லோஸ்கர் அவர் தொடங்கின நிறுவனத்தை சுத்தி இருந்த கிராம மக்களுக்கே அந்த நிறுவனத்துல வேலையும் தந்தார் அந்த நிறுவனம் அமைஞ்ச ஊருக்கு பேரே கிர்லோஸ்கர் வாடி இப்படி மக்களை ஒரு அங்கமா வச்சு தொடங்கின நிறுவனத்தோட நிறுவனத்தை அவரோட மகன் எஸ் எல் கிர்லோஸ்கர் அதை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போனார் அதாவது தன்னோட தந்தை நினைத்த கனவை எஸ் எல் கிர்லோஸ்கர் மேலும் கொண்டுட்டு போனார் எப்படி அப்படின்னா அமெரிக்காவில் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்த எஸ் எல் கிரலோஸ்கர் அவர்கள் இந்தியாவுக்கு தேவையான அதுவும் விவசாயத்துக்கு ரொம்ப தேவையான டீசல் பம்புகளையும் டீசல் மோட்டர்களையும் இந்தியாலேயே தயாரிக்க ஆரம்பித்தார் இதனால் இந்தியா இந்த இண்டஸ்ட்ரியல் உபகரணங்கள் அதாவது இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறதுல செல்ஃப் ரிலையண்டாக அதாவது சுயசார்பாக இருக்க முடியும் அப்படின்ட்டு நிரூபித்தார் எஸ் எல் இன்னைக்கு பெங்களூர் மற்றும் பூனா நகரத்தில் வெற்றிகரமாக தொழில் நடந்துட்டு நடத்திட்டு வந்துட்டு இந்த கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் அப்படிங்குற நிறுவனத்தோட நூறாவது ஆண்ட சிறப்பிக்கத்தான் இந்திய அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அஞ்சல் தொலை வெளியிட்டே அந்த நிறுவனத்தோட தலைவராக இருந்த எஸ் எல் கிர்லோஸ்கர் அவர்களோட நூறாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்க இரண்டாயிரத்தி மூணாம் வருஷம் அஞ்சல் தலைய வெளியிட்டு அவரை சிறப்பிச்சாங்க இந்த அஞ்சல் தலைகளை நாம நூறு வருஷம் கடந்தும் சிறப்பாக செயல்படுற இந்திய தொழில் நினை நிறுவனங்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தீம்லையும் இந்திய தொழில் நிறுவனங்களோட தலைவர்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தீம்லையும் நாம இந்த அஞ்சல் தலைகளை கலெக்ட் பண்ண முடியும் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்